ஜம் குரு கிருப்பயார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா யஜ்ஜபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண ஒரு லீலையில் அந்த கடைசியை நம்ம பார்த்தது அந்த எந்தவித சம்ஸ்காரமும் இல்லாத யஜ்ஞ பத்திகளான பத்திவிரதைகளான அந்த யக்ஞ பக்திகளுக்கு எப்படி கண்ணன்ட்ட வந்து இப்படி ஒரு அத்தியுதமான ஒரு பிரேம பக்தி இருந்ததும் தங்களுக்கு எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் கர்மாக்களும் ஞானங்களும் இருந்தும் பக்தி இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டது தான் கடைசியாக பார்த்தோம் அதுதான் பாயிண்ட்டு அதுதான் ஜிஸ்டி மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் தப்பு அவ்வளோதான் அதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் தப்பாக அது எடுத்துக்கவே கூடாது இப்போ சாரம் என்ன பக்தி வந்து வருவதற்கு இவ்வளோ சம்ஸ்காரங்கள்லாம் தான் அவசியம் இல்லைன்னு அவசியங்கிறது இல்லை அவரவர்களுக்கு அந்த சம்ஸ்காரம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் பக்தி வரணும் அதுதான் அதனால் பக்தியோட கர்மா பக்தியோட ஞானம் அதுதான் நம்மளை ஊவிக்கும் பக்தி இல்லாத கர்மா வேஸ்ட்டாக போடும் அது அதுக்கு பிரயோஜனாக போடும் பக்தி இல்லாத ஞானம் வரட்டு ஞானமாக போடும் பக்தியோட கர்மா இருந்து பக்தியோட ஞானம் இருந்தால் அது பரிமளிக்கும் அப்போது ஹயத்தில் அந்த ஈரம் இருக்கும் அந்த ஈரம் இருந்தால் நம்ம கஷ்டமான காலத்தில் அதாவது டெஸ்டிங் டைம்ஸ் டெஸ்டிங் டைம்ஸில் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு குரு கிருப்பையால் ஈஸ்வர கிருப்பையால் சான்ஸ் உண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கேன் அதனால் டெஸ்டிங் டைம்ஸில் இவர்களுக்கு அந்த அது மாதிரி தானே அச்சியம் இந்த யஜ்ஜ பக்திகளுக்கு அப்படி பரீட்சை மாதிரி இருந்து கூட அவர்கள் பாஸ் பா பாஸ் ஆகிட்டார்கள் பரீட்சை பண்ணுறாப்புல இருந்ததில் இந்த பிராமணர்கள் யஜ்ஜ தீட்சிதர்கள்லாம் ஃபெயிலாக போனாப்புல ஆகிடுச்சு ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை அவர்கள் கர்மாக்களில் ரொம்ப ஈடுபட்டிருந்ததுனால அந்த பக்திங்கிற ஒரு எலிமெண்ட்டு இல்லாமல் போகுது அதுதான் கஷ்டம் அதுதான் ப்ராப்ளம் அதனால் ஆமாம் அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஒன்று இருக்கும் இந்த மாதிரி பக்திங்கிற வரபோது கர்மா சைட்லையும் சரி ஞானத்தை சைட்லேயும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஒன்று இருக்கும் அதுதான் டெஸ்டிங் டைமு அந்த டெஸ்டிங் டைம்லாம் பாஸ் ஆகணும் அப்போது அவர்கள் ஜெயிக்கிட்டார்கள் பாஸ் பண்ணிட்டார்கள் இவர்கள் வந்து பகவான் அந்த கோபாலன் கோபர்களை விட்டு ஞாபகப்படுத்தினா நம்மளாம் மறந்து போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டார்கள் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி வரும் அதிர்ஷ்டம் தட்டும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு சுவிட்சு போடுறாப்பில் இருக்கும் அப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும் அப்போ சுவிட்சு போடாமல் விட்டுருவோம் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாமல் போடும் அந்த மாதிரி ஆகிடுறது விஷயம் சரி பார்ப்போம் நாற்பத்தி ஆறுலேருந்து இந்த அத்தியாயத்தை மு பார்ப்போம் மூலத்தை சேமிப்போம் நாற்பத்தி ஹிவ்வியன் ப்ரீ பாதஸ்ப்பகத்தம் ஆமோஷ அப்பவர்கேண தனமோ ஹிவான் பிஸ்ரீ ஹிவான் பிஸ்ரீ பாதச்சி ஆத்மோஷாண தனமோ தேசக்கால பவியம் மந்திர ரித்துஜோ அனச்சு எண்மயிரியம் மந்திர ரித்துஜோமய சேஷ பகவான் சாட்சா விஷ்ணு யோகேஸ்வரோஷும அப்பூா நமே சேஷ பகவன் சாட்சா விஷ்ணு யோகேஸ்வரோஷு அசுண்ம அப்பூ நோய் தன்யமா எம் நசீத் திரியா ப்ராம் மதிர்ஜா அக்கம் நோ அஹோ வயதமா எம் நசீத்யா பித்தியா மதிர்ஜா அஸ்மா நமஸ்தி பகவாயக்குதசே என்மாதியாத்மசு நமஸ்தி பகவாயக்குண்டமேதே என்மாதிக்கமத்ம தவைநுருஷா சுவையாத்ம விஜாத்தனுபா கஷ்கம் அஹதி அதிக்கம சவனா சுமோத்மனாத்தனுபா ககிம் அதிமம் இதுவாஸ்மிருத்திய கிருஷ்ணே கேளா ஜிதோச்சு கம்சா நாச்சரன் இது ஸ்வாகமனுஸிருத்திய கிருஷ்ணே தே கிருத்தேலனாகோப்பி அச்சுரியோ கம்சாத்வீதான சாச்சலன் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் நாற்பத்தி மறுபடியும் பார்ப்போம் இந்த ஐம்பத்தி ஸ்லோகத்தோட இந்த யஜபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண அத்தியாயம் முடிகிறது பூர்த்தியார் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நேத்திர பாத்திரி இப்போ நாற்பத்தியாறு வரைக்கும் ஹிவ்வியான் படத்தை எம்ஸ்ரீ பாத சையம் ஆத்மோஷாண தனமோகி ஹிவ்வியன் பஜத்தை எம்ஸ்ரீ பாத சய சகிம் ஆத்மோஷாண தான் சனமோகி தேசக்கால பதன்மய பவியம் மந்திர ரித்துஜோ அனியனேஷவன் சாட்சா விஷ்ணு யோகேவரேஸ்வரோதிஷு அசுண்ம அப்பூடா நமே स एक भगवा साक्षात्षु योगे जाो अतिशुण्म अभिमूढ़ विमे अहो वमा यदृशीत्रिय भक्तिया मतिर्जा अस्माक निश्चाह अहो व यशा ना दृशीत्रिय भक्त या सा मतिर्जात अस्कं निश्चला நமஸ்துகவாயுண்டே என்மாதிமத்மும் நமஸ்துகவாயுமேதே என்மாதிக்கமத்மும் சவேநுஷா சுமோதா க்ஷன் அகத்து அதிமம் சவேநுஷா சுமோதவி அவிஞாத்தனு ஷன் அருகி அதிக்கிரமம் இது ஸ்வாகமஸே கிருத்தேல திதபி திதுவோப்பச்சு கம்சாத் பீத்த நாச்சலன் இது ஸ்வமனுஸிருஷ்ணே கிருத்தேல திதவோ அச்சுதையோ கம்சாத் பீத்த நாச்சலன் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இதோட இந்த அத்தியாயம் எழுதிப்போம் அர்த்தம் விளக்கங்கள்லாம் பார்ப்போம் யஜபத்னிகளுக்கு அப்படியும் மிக உத்தமமாக பகவான் அனுகிரகம் பண்ண காட்சி கொடுத்தாங்க போருமே அர்த்தம் பார்ப்போம் இப்படி ரொம்ப நொந்து கொண்டார்கள் அந்த யா யஜ பண்ண யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய தீட்சித பிராமணர்கள் பாரசேவ செய்ய வேண்டும் ஆசையான அந்த மகாலட்சுமி தாயார் தனது தோஷங்களான அஞ்சல சுபாவம் கர்வம் இதெல்லாம் விட்டுடும் ஆத்மா அதாவது மகாலட்சுமிக்கு அழகோ செல்வம் எல்லாம் இருக்கக்கூடியவள் அது கொஞ்சம் அந்த சீமர காம்பீரியம் இருக்கும் சஞ்சல சுபாவம் ஒரு ஒரே இடத்துல நிரந்தரமாக இருப்பதில்லை எங்கே இருந்தாலும் தெரியுமா அந்த பதினோரு வருஷம் கோகுலத்துலாம் இருந்தாள் தடாரத்ய சின்னந்த பிரஜகாசர்வசமுத்வன் அருகே நிவாசாத்ம குணிகி ரமாக்கிரீடமபுன்றமா இல்லையா அஞ்சாவது அத்தியாயத்தில் பூர்வாரந்தத்தில் அதே மாதிரிதான் அப்படிப்பட்ட சஞ்சல சுபாவத்தையும் கர்வத்தையும் விட்டுட்டு மற்ற எந்த தேவர்கள்டையும் போகாமல் எந்த கிருஷ்ண பகவான் விடைவிடாமல் அந்த பாட செய்ய செய்ய செய்ய வேண்டும்னு அந்த சீமன் நாராயணனை அவள் வந்து சேவிக்கிறாளோ அந்த நாராயணன் கிருஷ்ணன்னா அவன் வந்து நம்மட்ட அன்னம் யாச்சித்ததையும் ஜனங்களை மோகிப்பதற்காக ஏமாத்துவதற்காக கலக்கி விடுவதற்காக ாம்சி தேவி பக்திசா பகவதிசா பலாதா கிருஷ்ண மோகாய மகாமாயா பிரயச்சினி இது ரொம்ப நான் வந்து விசாரம் பண்ண அதனால ஜனங்களை வந்து குழப்பம் மோகிப்பதற்கு ஆஹ் அதாவது பண்றது எல்லாம் அப்போ தேசம் காலம் சரு புரோடாசம் போன்ற திரவியங்கள் மந்திரம் பிரயோகம் ரித்விகள் காரகபத்தியம் சொன்ன அக்னிகள் இந்திரன் போன்ற தேவதைகள்ஜமானன் யாகம் யாகத்தார் ஏற்படக்கூடிய அபூர்வம் இப்படி எல்லாமே பகவத் சுருகம் யஜ்யோ வைவிஷ்ணுவம் அதுதான் எல்லாமே சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே பகவத் சுரூபந்தான் அந்த யஜ்யத்துண்டான பரணும் பகவானை தான் அப்படி யோகேஸ்வரனாலும் சேவிக்க தகுந்தவனான அந்த சாட்சாத் விஷ்ணு நாராயணன் ஹரி வாசுதேவன் இரு வம்சத்தில் ஜெரித்திருக்கிறான் நாம் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படி இருந்தாலும் மூடர்களாக இருப்பதனால நாம் அதை அறியவில்லை உணரவில்லை உணரவில்லை தான் உணர்தான் ஞானம் எவ்வளோ இருக்குது சாஸ்திர ஜானம் இருக்குது உணரணும் அப்படின்னா சாஸ்திர ஜானம் பிரயோஜனமே இல்லை உணர வேண்டும் அதுக்காக தான் இது பண்ணுறது அதுதான் ஞான விஜயான உணர வேண்டும் திடமான உணர்வோடு இருக்கணும் அது குரு கிருப்பையை தான் நடக்கும் அது ஈஸ்வர கிருப்பையாக நடக்கும் நம்முடைய கையில் சாதகன் சாதகம் என்ன என்ன என்ன முடியவோ அவர்களுடைய வழியில் போகலாம் குரு கிருப்பையில்லாம் நடக்காது அதுதான் மகத் பாதர் ஜோபிஷேகம்னு சொன்னார்கள் அதுதான் எந்த ஸ்ரீகளுடைய பக்தியால் நமக்கு ஸ்ரீஹரி அசைவில்லாத திடமான பக்தியானது ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட ஸ்திரீகள் நமக்கு எந்த நமக்கு வந்து பத்னிகளாக இருந்தார்களோ அந்த நாம் வந்து தன்னியர்களாக ஆனோம் பாக்கியம் அது பகவான் பண்ண அனுகிரம் அதாவது எந்த அந்த பத்திவிரத்தையான பிராமண பத்னிகளுக்கெல்லாம் பகவான்கிட்ட ஒரு பக்தி இருந்தது அந்த திடமான பிரேம ஏக்க பக்தி இருந்தது அவர்கள் நம்முடைய பத்திகள் அட்லீஸ்ட் நம்முடைய பத்னிகளுக்காக அந்த இருந்தன அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டார்கள் எப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவுடைய மாயான மதிமயங்கி புத்தி கலங்கி மனசு குழம்பி இது நாங்கள் வந்து கருமானுஷ்டான் செய்வதிலேயே சோழ் நின்று இருக்கோம் கருமானுஷ்டானம் செய்வதிலேயே அப்படியே தோல் நின்று இருக்கோமா அப்படிப்பட்ட அப்படின் அகண்ட ஜானம் அதாவது எந்த விதத்திலையும் குறைவில்லாத குறைவே இல்லாத முழு ஞானம் கொண்டவரும் அதாவது குறைவு கிடையாது குன்றாது அது எப்ப திடமான அகண்டமா இருக்கக்கூடிய ஞானம் கொண்டவர் சர்வசக்தன் ஞானமே ரூபமா இருக்கணும் சர்வசக்தனான சகல ஐஸ்வரத்தையும் கொண்ட அந்த ஹே கிருஷ்ணா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு நமஸ்காரம் சொல்றாரு அதான் நமஸ்துப்யம் பகவது கிருஷ்ணாய அகுண்ட மேதசம் எந்த விதத்திலையும் குன்றாத குறையாத திடமா ஞானத்தை கொண்ட கிருஷ்ணனுக்கு அந்த ஞானம்பலம் பக்தி இதே கீர்த்தி ஐஸ்வர்யம் சொல்லப்பட்ட ஐ ஆர்விதமான ஐஸ்வர்யங்கள் கொண்ட பகவதூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கும் உனக்கு நமஸ்காரம் நாங்கள் வந்து உன்னுடைய அந்த மாயையால இந்த கர்மானுஷ்டானங்கள் செய்வதில் கர்மானுஷ்டங்களாக அந்த கர்மாக்கள்லையும் அப்படியே சுழன்று சுற்றின்னு இருக்கும் உனக்கு நமஸ்காரம் அப்படி சொல்லிட்டு நம்முடைய மாயால அவருடைய மாயால மதிமைங்க பொருளும் பகவானுடைய மகிமையை தெரியாதவர்களான எங்களுடைய குற்றம் தோஷம் அபச்சாரத்தை மன்னிக்கணும் எல்லாவற்றுக்கும் ஆதிகாரண பூதன் எல்லாருக்கும் ஆதிகாரண பூதன் ஆதி புருஷன் அந்தர்யாமி சாட்சி அந்தர்யாமி சாட்சி அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பகவான் நம் நாங்கள் பண்ண அந்த தோஷத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வந்தார்கள் பொறுத்து கொள்ளும்னு சொல்லணும் அப்படி கிருஷ்ணனுக்கு அபராதம் பண்ண அவர்கள்லாம் வந்து இப்படி தங்கள் சந்த செய்த அபராதம் அந்த தோஷத்தை நினச்சி பலராமனையும் கிருஷ்ணனையும் தரிசனம் பண்ணணும் ஆனால் இருந்தாலும் அங்கேன்னு போகல ஏன்னா கடைசியில் ஒரு ஒரு மாதிரி அவர் சொல்லிட்டார் ஏன்னா கம்சனுக்கு பயந்து போய் கம்சனுக்கு பயந்துதால் அந்த இடத்துலேருந்து அசைவணும் இப்போ எல்லாம் தெரிஞ்சாச்சு கண்ணன் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அவன் தான் சிவன் நாராயணம் தெரிஞ்சு போச்சு தங்களுடைய பத்தினெலாம் வேறு பார்த்துட்டு வந்தாச்சு அவர்களும் வந்தாச்சு எஜ்ஜி அவங்கெல்லாம் முடிச்சுட்டார்கள் போய் பார்க்க வேண்டியதானா அதுதான் அதுதான் இப்போ இப்போ கம்சனுக்கு பயந்தாருன்னா அது மாதிரி தான் இங்கே திரவடியாக நடக்கிறாப்புலும் அது மாதிரி ஆகி போச்சு பிராமணர்களுக்கு அந்த பயம் இது சரீர சம்பந்தமான பயம் அது அதுதான் வீக் பாயிண்ட் சரீர சம்பந்தமான பயம் கம்சனுக்கு பயந்து அவர்கள் வந்து அந்த யஜ்யசாலையிலிருந்து வெளியில் வரவே இல்லை கம்சனுக்கு பயந்து ஏன்னா கிருஷ்ணன் வந்து அவனுக்கு எதிரி அவன் எதிரியை போய் பார்த்தானா அவன் நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவான் ராஜா அதனால தான் இப்போ தர்மத்துக்கு எதிரின்னா யாரும் ஒற்றுமையோடு சண்டை போட மாட்டார்கள் எதாவது வந்தானா எல்லாம் அடிதடிதான் முதல்ல வேறு ஒன்றும் இல்லை கை செயினு சைக்கிள் செயின் கம்பு அறுவாள் வெட்டு குத்து இதுதான் அதனால் இந்த வேலைக்கு பயமான போகிறது இல்லை அதனால் என்ன பண்ணப்படும் அந்த பயம் சரீர பயம் லௌகீக சரீதம் சரி விவரமாக பார்க்கணும் இந்த கிருஷ்ணனுக்கும் பாரசேவ பகவானுக்கு பாரசேவ செய்யணுங்கிற ஒரே ஆசையான அந்த மகாலட்சுமி தாயார் அந்த சீமன் நாராயணனுக்கு பாரசேவை விடாமல் பண்ணணுங்கிற ஒரு பிடிப்பால ஈடுபாடால் ஸ்ரத்தையால ஆசையால் மகாலட்சுமி தாயார் தன்னுடைய ரெண்டு குறைகள் இருக்கு அதாவது ஸ்ரீமத்காம்பீரியம்னு சொல்வார்கள் அப்படி சொன்னால் அதை விட்டுருவோம் அதுதான் நல்லது அப்புறம் நிலையில்லாமல் இருப்பது ஒரு அடுத்த சஞ்சலத்தோடு இருக்குது ஒரு சஞ்சலத்தோடு இருக்குது எங்கேயாவது நிலையோடு இருக்கார்களோ ம் அதாவது அந்த ஐஸ்வர்யம் அவருடைய வாழ்க்கையில் பிறந்த நாள்லேருந்து சாகிற வரைக்கும் ஐஸ்வர்யம் முழுக்க இருந்தது வளர்ந்ததுன்னு எப்படியாவது உண்டும் அது நிலை இல்லாமல் இருக்கு அப்படி இதை விட்டுட்டும் இந்த ரெண்டு தோஷங்கள் குறைகள் விட்டுடும் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பாரசேவா கைங்கரியம் பண்ணுங்கிற ஆசையான இருந்து கொண்டோ எந்த தேவர்களையும் கேர் பண்ணுறது அப்படிப்பட்ட அந்த மகிமை கொண்ட அந்த கிருஷ்ணனை அல்ல அவரல்லையா இடையராது சேவித்து வருகிறாள் மகாலட்சுமி தாயால் அப்படிப்பட்ட அவர் வந்து நம்மகிட்ட ஒரு அன்னம் யாச்சனை பண்ணுறாங்கன்னா ஆகாரம் கொடுங்க ஆச்சை யாச்சனை பண்ணணும் இனங்களா அப்படி மயக்க போடுறது குழப்பி ஓடுறதுக்கு தான் மயக்குவதற்காம் நம்மளை வந்து அந்த ஞானி நாவப்பி தேத்தாம் ஸ்ரீ தேவி பகவதிதாம் பலாத் ஆக்ரிஷ்யமா மகாமாயா மகாமாயா பிரேச்சனை சொல்கிறது இல்லையா தான் அப்போது யஜ்ஞம் பண்ணக்கூடிய இடம் காலம் யஜ்யங்களுக்கு உண்டான சாதனங்கள் கருவிகள் உபகரணங்கள் மந்திரம் செய்யக்கூடிய முறை யஜ்யங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கைக்கரியம் பண்ணக்கூடியவர்கள் கார்கபத்தியம் ஆகனியும் தட்சிணாக்கினும் சொல்லப்பட்ட அக்னிகள் அதில் இருக்கக்கூடிய தேவதைகள் யஜ்யம் பண்ணக்கூடியவர்கள் யஜம் அதனால் ஏற்படக்கூடிய தர்மம் பலன் எல்லாமே யஜ்யோ வை அவர்தான் அதுதான் அந்த வராகவத்தாரத்தில் ஸ்வேத வராக அவத்தாரத்தில் காண்பிக்கப்பட்டது அது வந்து மூணாவது ஸ்கந்தத்தில் பார்த்துட்டு வந்துருக்கும் அப்போது இவ்வளவும் சாஃப்ட்வேரும் ஹார்டுவேரும் எல்லா சொன்னதும் பலன் சேர்த்து எல்லாமே அவர் எல்லாமே அவர் அப்படி தான் இருக்கார் அப்படி இருக்கிற போதும் யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய யோகா யோகம் பண்ணக்கூடியவர் யோகி யோகிகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் யோகேஸ்வரன் யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருக்கான்னா யோகேஸ்வரேஸ்வரம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனான சாட்சாத்தே நாராயணன் தான் கிருஷ்ணனாகிதோ எதுகுலத்திலும் தோன்றியிருக்கிறான் அப்படி நமக்கு தெரியுமே கேள்வி போட்டிருக்கோமே இருந்தாலும் நம்முடைய மடத்தனத்தால் அறிவின்மையால் மூடத்தால் நாம் அதை உணரவில்லை அதுதான் முக்கியம் உணரவில்லை அதை வந்து நன்றாக ஹிருதயத்தில் வாங்கிட்டு உணரலை அப்படியே இந்த கிருஷ்ணனுடைய பக்தர்கள் இவர்கள்லாம் நம்முடைய பத்னிகள் அதனால் புழைச்சோம் அதனால் நமக்கு தான் வந்து பகவானுடைய கிருஷ்ணனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு அன்னம் கொடுக்கலையே அப்படின்னா நம்முடைய கண்ணனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கு அவர்கள் வந்து தீவிர ஏகபக்தி கொண்டவர்கள் பிரேம பக்தி கொண்டவர்கள் நம்முடைய பத்னிகள்னால் அவர்கள் ப பத்திவிரத்தைகள் இருந்தாலும் நல்ல பக்தி கொண்டவர்கள் பிரேம பக்தி கொண்டவர்கள் அதனால் நம்ம வந்து புழச்சம் நம்முடைய உருபாதி அதாவது பத்னிகளுக்கு அவ்வளோ பக்தி இருந்ததுனால நம் பாக்யம் உள்ளவர்களே அவர்களுடைய பக்தின் மூலமாக இப்படிப்பட்ட ஹரியன்ட்டம் இப்படி ஒரு நம்பிக்கை உணர்வு இப்போ வந்து கொடுத்தோம் இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த ஹரி அசைக்க முடியாத ஒரு பக்தி உணர்வு வந்தாச்சு பகவரே கிருஷ்ணாய் பிரமா மகா கர்ம உற்பசுமே ரூபமா இருக்கார் அவர் பிரம்மத்திற்கு மகாவாக்கியத்துல ஒரு வாக்கு உண்டு அது வந்து இதான் சொல்றது ஞானமே ரூபமா அதுதான் பரமாத்மா அப்படி ஞானமே ரூபமா இருக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா அப்படிப்பட்ட பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் புகழ் இது அப்படியெல்லாம் ஒரு ஆறு விஷயங்கள் இருக்கும் அது கொண்ட பகவான உங்களுக்கு நமஸ்காரம் உங்களுடைய மாயையால் உங்களுடைய ஒரு மாயா சக்தியால் நாங்கள் வந்து புத்தி இழந்து அறிவிழந்து கர்மமாகத்தையை சுற்றி சுற்றி சுற்றி வந்துருக்கோம் சொல்லண்டு இருக்கோம் அதை விட்டு வெளியிலே வர முடியாம இருக்குது சொல்லணுன் இருக்கும் அவருடைய மாயையால் உள்ளம் கலங்கி புத்தி கலங்கி மனசு குழம்பி அவருடைய பெருமையை உணராமல் நாம் செய்கிற இந்த தோஷத்தை குற்றத்தை பிழைய அப்படிப்பட்ட ஆதி அந்த பகவான் கிருஷ்ணன் கண்ணன் தான் அனுகிரகம் பண்ணணும் பொறுத்தர வேண்டும் க்ஷமிக்கணும் பொறுத்தருள வேண்டும் நீங்கள் தானே ஆதி தான் பொறுத்தர வேண்டும் ஆதி புருஷனாக வந்து மாயையால் இப்படி பிரயோகம் பண்ணதுனால குழம்பி போயிட்டோம் மனசு குழம்பு எடுத்து புத்தியை கலங்கெடுத்து ஹிருதயம் அப்படியே ஆடி போயிடுத்து எங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாது தெரியாமல் போயிடுத்து உங்களுடைய பெருமைய உணர்லை இந்த தோஷத்தை மன்னிக்க வேண்டும் அப்படி பிரார்த்தனை ஒன்று இப்படி கிருஷ்ணனுக்கு அபராதம் தோஷம் தப்பு செஞ்ச கே செஞ்ச அவர்கள் வந்து தங்களுடைய தோஷத்தையும் அபராதத்தையும் உணர்ந்து பலராமனை பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேட்டுண்டு அதாவது ஹிருதயபூர்வமாக மன்னிப்பெல்லாம் கேட்டுண்டு பலராமனின் கிருஷ்ணனையும் பார்க்கணும் இருக்கார்கள் இருந்தால் அங்கே நகரில் அதான் கடைசியில் ஒரு பஞ்சு ஒரு இதை போ சொல்கிறார் கம்சன்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தான அந்த யக்ஞசாலையிலேருந்து வெளியில் வரணும் ஏன்னா வெளியில் வந்தால் கம்சனுடைய தூதர்களெலாம் இருக்கார்கள் கிருஷ்ணனு கிருஷ்ணனோ கம்சனுடைய எதிரியும் அப்போ இந்த பிராமணர்கள் போய் கிருஷ்ணனை வந்து பார்த்தார்கள்னா இந்த பிராமணரில் போட்டு அறிவாள் குத்து வெட்டு அப்புறம் சைக்கிள் செய்யு அப்புறம் தடி என்ன வேணால் பண்ணுவார்கள் எது வேணால் பண்ணுவார்கள் குடுமி அறுத்தி பூனல் அறுத்தி இப்படி அவ்வளோ பண்ணுவார்கள் இன்னி என்ன நடக்குதோ அதை தான் அதனால் அவர்கள் சரீர பலம் பயத்தால் பயந்துண்டு கம்சண்ட் இருக்கிற பயத்தால் அது யஜ்னசாலையில் வெளியில் வரவில்லை இப்படி ஆச்சு அடுத்தது இருபத்தி நாலில் பகவான் இந்திர அதுக்கு மேலே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இவ்வளோ நாலு அத்தியாயங்களால் அந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணணும் இந்திர யாகத்தை தடுத்தணும் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணதும் கோவிந்த பட்டாபிஷேகம் வந்ததும் இப்படி இருக்கக்கூடிய உயர்வான ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் ஒரு ஸ்லோகம் சொல்லி நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் அதில் வந்து இந்திரயாகத்தை தடுத்து கோவரமலைக்கு பூஜை பண்ணப்பட்டது சொல்லப்படுகிறது ஸ்ரீசுகோ வாச்சம் பகவானப்பி தத்தைவலதேவா அப்பயின் நிவசன் கோபான் இந்திரயாகமாசுகௌம் பகவானப்பற்றைவலதேவேனயுதா அப்பயன் நிவசன் கோபான் இந்திரயாகமாசுகோவாச்ச பகவான் அப்பதேவேனு அப்பய்யன் நிவசன் கோபான் இந்திரயாகமா சொல்றார் கிருஷ்ணனும் கிருஷ்ண கிருஷ்ணனும் அந்த பலராமனோடு சேர்ந்து கோகுலத்திலே வசிச்சு போது கோபர்களை கோபர்களை வந்து இந்திரயாகம் பண்ணக்கூடிய முயற்சியை பார்த்து யாகம் செய்ய முயற்சிகளை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் இந்திரயாகத்துக்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதை பார்த்தார் மேல பார்ப்போம்